நண்பர்களே நற்ற நேரிக் போட்ட கதை சொல்லும் நீதி பகுதி இருநூற்றி நாற்பத்தி ஒன்றை வழங்குவது சென்னை அரவிந்த் அனைவருக்கும் இனிய இரண்டாயிரத்தி பதினெட்டு நல்வாழ்த்துக்கள் நாளை முளைக்கவிருக்கும் அந்த புதிய புத்தாண்டு அனைவருக்கும் அனைத்து நலன்களையும் வளங்களையும் கொண்டு வரட்டுன்னு உளமாற வாழ்த்துக்கிறோம் நல்லா படிச்சுட்டு இருக்கவங்களாம் குடிசுக்கிறோம் படிப்ப வெட்டுக்கிரமா முடிக்கணும் படிச்சு முடிச்சு தேடிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் உடனே வேலை கிடைக்கணும் வேலை கிடைச்சவங்களுக்கு எல்லாம் உடனே கல்யாணம் ஆகணும் கல்யாண ஆனவங்களுக்கு எல்லாம் உடனே ஐவசாக சும்மா இருப்பா ஏதாவது அடி ஏதாவது தருமடி ஏதாவது வாங்கி கொடுக்க போற கல்யாண ஆனவங்களுக்கு எல்லாம் உடனே குழந்தை பிறக்கணும்னு சொல்ல வந்தேன் போதும் ஏதாவது தொடர்ந்து சொல்ல வந்த ஏதாவது மாட்டி விடுவே எல்லாருக்கும் எல்லா நலன்களும் வளங்களும் கிடைக்கிட்டோம் அது போகாமா எனக்கு ஒரு சந்தேகம் நீ ஏதாவது வார்த்தை ஆமா பல நல்ல விஷயங்களை சொன்னவராச்சே நான் நீ அந்த மாதிரி இது கடைசியை நாள் நினைச்சிட்டு இருக்கதை முடிச்சு பிழைய வேண்டியதாரு அந்த புத்தாண்டு பிளையவே தெரியலே அம்முட்டாச நான் கடைசி நாள் பயந்தாது ஹாரி பாட்டரோட முக்கியமான நீதிய அனைவரும் ஏற்கும்படி சொல்றதுக்கு கதையை கொஞ்சம் உணர்வு புறமா இஞ்சி இஞ்சாதோ திடீர்னு எடுத்தோம் கவுத்தோம்ல முடிக்க முடியாது அப்படியே என்னோட கடைசி நாளா இருந்தா என்ன நீ புக் இருக்கு ஆன்லைன்ல சமரி இருக்கு அதை எடுத்துட்டு படிச்சுட்டு போ என்னமாவா சொல்றது என்னத்த அன்பு கிணுன்றீங்க அன்பா இருந்த என்ன ஆனாரு தாம் மலை மலை மலை போல நம்பி இந்த குத்துயிரும் கொலை பண்ண உடைய நிலைமை என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் அதாவது வாழ்க்கையில சில எந்த விஷயத்தும் ஒரு பர்டிகுலர் சம்பவத்தை வச்சு ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது முழுசா என்ன நடக்குது அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாக்கணும் ஜூலிய சீசரை அப்படிதான் தான் மலை போல நம்பி இந்த ப்ரூட்டஸே கொலை பண்ணான் அதுக்கப்புறம் ப்ரூட்டஸ் நிம்மதி ஏன் தானா அது மாதிரிதான் பார்ப்போம் இந்த கதையில போக போக உனக்கு பல ஆச்சரியமான திருப்பங்கள்லாம் காத்திருக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சு எபிசோடுக்குள்ள கதை முடிஞ்சிடும் கவலைப்படாத சொல்றீங்க யாருக்கு தெரியும் யாருக்கு தெரியுதோ ஐயோ இப்ப கதைக்கு போவோம் பாட்டர் வாட்ச் இந்த எஃப்எம் ஆகுது அர்மியானி கூட உள்ள வந்து அதனிடா எஃப்எம் உட்காந்து கேட்கலாம் தடங்களுக்கு வருந்துகிறோம் இவ்வளவு நாளாக பிணந்திண்ணிகள் என்ற டெத்தீட்ட பல தொல்லைகள்ரப்ப முடியல பிஜேபி இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் பயங்கரமா சோதனை பண்றாங்க பாட்டரின் ரசிகர்கள் அவனை பின்தொடர்பவர்கள் அனைவரும் மிகவும் கவனமாக கேளுங்கள் நம்முடைய நிகழ்ச்சிக்கு இன்று ஒரு புது விருந்தினர் வந்திருக்கிறார் வாங்க மிஸ்டர் வாங்க உருங்க வணக்கம் வணக்கம் என்ன பண்றது வெளியில எதுவுமே நிலைமை எதுவுமே தெரியலப்பா உள்ள எல்லாம் அப்பா மக்கள் எல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க உனக்கு தெரியுமா அநியாயமா ஒரு கொள்ள மனிதர் காபிரின் கொரோனா செத்து போயிட்டாரு நம்ம ஆர்டர் ஆஃப் மெம்பர் அவங்க அப்பா இறந்துட்டார் தெரியுமா நம்ம கொன்னாள் மனதான் அவங்க பேசினா கேட்டிருந்தோம் அந்த வாழ் செவரஸ் ரூம்ல இருக்கிறது பொய்யும் சொன்னாங்க என்னப்பா சொல்ற அவங்க அவங்க எப்படி எங்கேயோ தப்பிச்சு ஓடிட்டு இருந்தாங்கப்பா பா திடீர்னு செத்து கிடந்த பாடி எல்லாம் அந்த இடத்துல ஒரு வீட்டுல இருந்த அஞ்சு பேரும் செத்து கிடக்குறாங்க ஊர்ல யாரு எப்படி செத்தாங்கன்னே தெரியல நம்ம போய் செக் பண்ணும்போதுதான் எல்லாரும் அந்த செத்து முடி சாபத்தால தாக்கப்பட்டு அப்பாவி மக்கள் அஞ்சு பேர் இறந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் இறந்திருக்காங்கன்னு தெரியுது எல்லாருக்கும் மிக முக்கியமான வேண்டுகோள் வைக்கிறோம் யார் எங்க போனாலும் சாதா மக்களை பார்த்தா அவங்க வீடை சுத்தி பாதுகாப்பு அரண்கள் கொஞ்சம் உருவாக்கி வைங்க உங்களால உங்களோட அந்த சின்ன சின்ன செயல்களால பல உயிர்கள் காப்பாற்றப்படும் என் பல மக்கள் எதனால எதுக்கு சாவறாங்கன்னே தெரியாம செத்துட்டு இருக்காங்க எல்லாம் டெத்தி கொலை பண்றதே ஒரு சின்ன விளையாட்டா நினைச்சு எல்லாம் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க பூந்து விளையாண்டு இருக்காங்கப்பா ரொம்ப கொடுமைப்பா கொடுமை அது மட்டும் இல்ல அந்த கூட்டத்துல அவங்களோட சேர்ந்து டீன் தாமஸ் நம்ம பாட்டு கூட படிச்சிருந்தானே பள்ளி மாணவன் அவன் அவனும் போயிருந்தான் அவன் இங்க பெங்க போயிருக்கான்னு தெரியல உயிரூருக்கு நான் செத்து போயினானே தெரியல ஓய்யோயோ ரொம்ப கேட்கவே கஷ்டமா இருக்கப்பா இறந்து போன அனைவருக்கும் நம்ம ஒரு நிமிஷம் அஞ்சலியை செலுத்துவோம் அப்படின்னு ஒரு நிமிஷம் அமைதியா இருக்காங்க ஹாரிக் ஒரு பக்கம் அடுத்து என்ன என்ன நடந்ததுன்னு கேட்கணும்னு ஆசையா இருந்தாலும் அடுத்து என்ன சொல்லுவாங்களோன்னு பயமும் மனசுல பயங்கரமா படர்ந்து இருக்கு வாங்க வாங்க எல்லாருக்கும் அஞ்சலி செலுத்திட்டோம் வாங்க மிஸ்டர் ரொம்ப லஸ் வாங்க வாங்க உட்காருங்க வணக்கம் வணக்கம் வணக்கம் இது லூபின் சுமாரா சுமாரா என்ன சொல்றான்னு கேட்போம் ஹாரிக்கு சந்தோஷமா இருக்கு லூபின் பாதுகாப்பா சந்தோஷமா இருக்காரு ம் எப்படி போயிட்டு இருக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் வெளில தான் அப்படி சொல்லிக்கிறோம் என்ன செய்யறது எல்லாம் சுத்தி ஒரே மரணங்களும் மரண ஓலமா கூச்சலுமா இருக்குப்பா முடிஞ்ச மக்களை காப்பாத்திட்டு தான் இருக்கிறோம் ஆனா என்ன பண்றது எல்லாம் நம்மளோட கை மீறி போயிட்டு இருக்கு உலகத்துல பல பேர் எதுக்கு சாவறோம் எதனால சாவரம்னே தெரியாம இருக்கிறாங்க ஆமா நீங்க பாட்டர் பத்தி என்ன நினைக்கிறீங்க அவர் உயிரோடு இருக்காரா இல்ல நிச்சயமா உயிரோடு இருக்காரு நான் திரும்ப நம்புறேன் பாட்டர் இறந்திருந்தா அத நிச்சயமா அத பெரிய நியூஸா சொல்லி நல்ல தம்பட்ட அடிச்சிருப்பாங்க நிச்சயமா பாட்டரை பிடிக்கவே முடியாது அத நான் அடிச்சு சொல்லுவேன் அவனை நம்பிதான் நம்மளோட இயக்கமே இயங்கிட்டு இருக்கு அதனால இந்த இயக்கத்தை நசுக்கிறதுக்கு அவன் செத்திருந்த அந்த உண்மையை கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க ரொம்ப சந்தோஷம் ராமலாஸ் ஒருவேளை பாட்டர் இந்த எஃப்எம் கேட்டுட்டு இருந்தாருன்னா அவருக்கும் அவர் கூட இருக்கவங்களுக்கும் நீங்க என்ன அறிவ சொல்றீங்க பாட்டர் நீ சொன்ன என்ன வார்த்தையும் என் மனசை சுத்தமா காயப்படுத்தல அதை மட்டும் நீ தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும் என்னோட ஒரே ஒரு அட்வைஸ் நீ தைரியமா செயல்படணும் யாருக்கும் பயப்படக்கூடாது உன்னோட ஆள் எது நியாயம் அதை செய் நிச்சயமா ஜெயிப்ப லூப்பின்னு சொல்ற ஒரு வார்த்தைக்கும் ஹாரி பாட்டர் கண்ணுல கண்ணீர் வருது இப்படிப்பட்டவரையே நம்ம கேவலம் போய் செஞ்சோம் ஆனா எனக்கு வேற வழியும் தெரியல என்ன ராமலாஸ் என்ன உங்க வைஃப் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க மேல அப்பா இருந்திருந்தாலும் உடம்பு ரெண்டு மூணு மணி சுத்து போட்டிருச்சப்பா குழந்த உண்டாயிருக்கல என்ன பண்றது டி இது ஃப்ரிட்டோட குரல்ரா வாங்க வாங்க வாங்க மிஸ்டர் ராய் ரேப்பியர் வாங்க மிஸ்டர் ராய் ரேப்பியர் எப்படி இருக்கீங்க உட்காருங்க என்னத்த இருக்க சாப்பிடுறேன் தூங்குறேன் என்னத்த சண்டை போடுறது நடக்கிறது எல்லாம் எதுவுமே சரியில்லை பாற்று ஓடி போடுறும் நம்ம பாட்டு மாதிரி ஒரு டெட் ஈட்டர் ஓடி போயிட்டு யார் கண்ணிலையும் படாம எல்லாரையும் கொலை பண்ணிட்டு இருக்காராமே ஆமாப்பா ஆமாப்பா நானு இதை கேள்விப்பட்டேன் ஏதோ கண்ணால பட்டாலே பைத்தியாடி காயப்பட்டாங்க அப்ப எல்லாம் நேரடியா அவன் கண்ணுல படல இப்ப நேரடி அவன் பட்டு சாவுறாங்க என்னப்பா செய்யறது நம்ம தீய சக்திகளின் தலைவன் எங்க இப்ப ஊர்ல இல்ல போல அவன் எங்கேயோ வேற எங்கேயோ உலகத்துல எங்கேயோ சுத்திட்டு இருக்கிறாரு போலப்பா ஏதோ தேடிட்டு இருக்காருன்னு சில பேர் ரூம்ரை கிளப்பிட்டு இருக்காங்க ஏ ஏ எப்படி அவன் இருந்தாலும் இல்லைனாலும் ஒண்ணுதான் எப்ப நினைச்சாலும் அவன் எங்க அவனாலும் படுவேட்டுல வர முடியும் செவரஸ்டைன்ஸோட ரொம்ப வேகமா பயணிக்கிறவர் ஆனாலும் இல்லைன்னு நம்பி நம்ம எதுவும் இடக்கு முடக்கா அதுவும் தைரியமா எதுவும் செஞ்சிடக்கூடாதுப்பா ஆமா ஒரு அவர் அந்த கண்ணுக்கு தெரியாம அழையரும் எல்லாரையும் கண்ணாலே பார்த்து கொலை அவரோட அவரா இருக்குமோ அதை சோதிச்சு பாத்தலாமேப்பா நேடியாத கண்ணு கண் நேர பாருங்க பேசலிஸ்கா இருந்தா உடனே செத்து போயிருவீங்கன்னா அவன் தான் தெரிஞ்சிடும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு செகண்ட்ல செத்து போயிருவீங்கன்னு நல்லா சொன்ன ஹாரிக்கு ஒரு ரொம்ப கழிச்சு முகத்துல கொஞ்சம் துன்முறுவல் வருது ஓ இதுதான் இன்னைக்கு நாங்க பேச விரும்புறதுல இதெல்லாம் எல்லாரும் தொடர்ந்து போராடுவோம் எல்லாரும் ஜாக்கிரதையா சாதா மக்கள் எல்லாத்தையும் பாதுகாப்போம் நமக்குள்ள எந்த ரத்த பேதமும் இருக்கக்கூடாது என்னப்பா பியூர் பிளட்லே ரத்தம் மகள் எல்லாரும் அன்பாருங்க சொல்ல வரோம் அடுத்த முறை மீண்டும் நாங்கள் பாதுகாப்பான இடத்திற்கு இடத்தை அடைந்தவுடன் மீண்டும் இந்த எஃப் எம்ஐ அடுத்த முறை நீங்கள் எஃப் கேட்பதற்கான பாஸ்வேர்டு மேட் ஐ இந்த பாஸ்வேர்டு அடிச்சு அடிச்சு முயற்சி பண்ணிட்டே இருங்க நன்றி வணக்கம் எஃப்எம் அணைஞ்சிச்சு திரும்பவும் இறையாச்சிச்சு ராணந்த எஃப்எம் ஆஃப் பண்றான் எல்லாரும் தனித்தனியா உட்காந்து நடந்ததெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க மூணு பேரும் திரும்ப அவங்க பழைய ஸ்கூலுக்கு போன மாதிரி உணர்வு ஹாரிக்கு எல்லாம் வந்தது வெளி உலகத்தோட திரும்பவும் கனெக்ட் ஆன மாதிரி நம்மளை மாதிரியே அவங்களை எங்கேயோ ஓடிட்டு இருக்காங்க போல ரொம்ப கஷ்டமியா யார் யாரு எங்க செத்து கொள்றாங்கன்னே தெரியல டீன் தாம செங்க போயிட்டான்னு தெரியல உம் லூனோட அப்பாவும் பாதுகாப்பா இருக்காருன்னு நம்புவோம் என்ன செய்யறது லூனா அங்க இருக்கான்னு தெரியலையே எனக்கு அவன் அவன் ஏதோ வெளில சுத்திட்டு இருக்கான் ஆமண்டா ஆமண்டா கண்டிப்பா அந்த அந்த அந்த வாண்டதான் சுத்தி தேடிட்டு இருக்கான் அந்த ஏழ்ர் வாண்ட் யாராலையும் தோக்கடிக்க முடியாது அந்த வாண்டு அந்த மந்தர் கோள எங்க இருக்குன்னு தான் திருத்திட்டு இருக்கான் ஏன்னா அந்த பேரை சொன்ன ஆயிரக்கி புரியுது தான் செஞ்ச தப்பு அது தடை செய்யப்பட்ட சொன்னேன்டா சொல்ல சொல்ல தடுக்கியடா இப்ப சுத்தி வருவாங்களே சவுண்டி கேட்டுச்சு அந்த பேர் அதிர்வேலையை உண்டாக்கிருச்சு சீக்கிரம் சீக்கிரம் எல்லாரும் எல்லாரும் நியாய சக்தி உருவாக்கி பாதுகாப்பாங்களை உருவாக்குங்க அப்படின்னு ராணு எந்திரிச்ச சொன்னேன் அப்படியே உட்காந்துட்டான் பாத்தா நாலு பேர் அவங்க இடத்த நோக்கி பல பேர் ஓடி வர மாதிரி சவுண்ட் கேக்குது மந்திரக்கோள்கள் உங்களை நோக்கி டார்கெட் பண்ணிட்டு இருக்கு மேலையும் ஹாரிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல பல உருவங்கள் அப்படியே இருட்டுல அப்படியே மங்கள் மங்களா தெரியுது மந்தர் கோள்ள எடுக்கிறா அவங்களை நோக்கி ஏதோ செஞ்சா திடீர்னு அவங்களை நோக்கி ஏதோ சக்தி எவனமா இருந்தது பார்த்தா அவன் முகத்தை ஏதோ ஒண்ணு வந்து வெள்ளக்கலர் வெளிச்ச வந்து தாக்கிருச்சு என்னது அவன் மூஞ்சி திடீர்னு கண்ணு மட்டும் சின்னதா இருக்கு கண்ணை சுத்தி இருக்கிற மூஞ்சினா அப்படியே துப்புன்னு குண்டாரமா இருக்கு பயங்கர வழி அவனால அங்கவே முடியல என்ன பண்ண யாரோட சாப்போது அப்படின்னு அவன் முடிய பிடிச்சு எழுத்துட்டு போறாங்க அவன் மூஞ்சு பெருசா அவன் கண்ணில் மாட்டிருந்த அந்த ட்ரேட்மார்க் கிளாஸ் கீழே அவனோட பாக்கெட்ல மந்திரக்குள்ள உருவிட்டாங்க கத்தது கேக்குது உடனுமா உன் கேர்ள் பிரண்ட் ரெல்லாம் இருக்கா எனக்குரியவ கமான் கலிங் என்ன சொல்றீங்க தம்பிடுற குழப்பத்துல அங்க அஸ்டானி விட்டவர் இருந்து தானே அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டோம் என்னடா ரொம்ப அமைதியா இருக்க யா கேக்குறான் ஹரியை பார்த்து ஹாரிக்கு என்ன பேர் சொல்றதுன்னு திடீர்னு ஒரு பேர் தோணுது என் பேரு ரொம்ப கஷ்டப்படுறா என்னி வேற சொல்லு அப்பதான் ரெக்கார்டுல செக் பண்ண முடியும் சித்தப்பா பேர் ஞாபகம் வந்தது அந்த ரெக்கார்டு செக் பண்ணு கூட இருக்க நீ யாரு என்ன ஏதாவது இலக்கு முடக்க பேரை சொல்லி போய் சொல்லி தப்பிக்கலாம்னு பாக்குறியா ஸ்டான் சண்ட் எப்படியா இருப்பான் நான் பாக்குறாருல்லம்மா என் பேர்க்காரி பிளட்டா அதையும் செக் பண்ணிட்டா போச்சு அவங்க விடு அப்படின்னு ஒருத்தர் ஓடி வரான் என்னடா அக்கார்டுல என்ன தெரிஞ்சது ஒருத்தர் மினிஸ்டரியாரு அப்ப நம்ம தச்சுட்டோமா குத்துமதிப்பா சொன்னது அங்க இடத்துல இருந்தே அவனோட நினைவுகள் வேற இடத்துக்கு போகுது அவன் ஒரு மிக உயரமான பில்டிங்கை நோக்கி பறந்து போயிட்டு இருக்கான் அவனுக்கு ஒரே சந்தோஷம் அவன் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தது கிடைக்குது கஷ்டப்பட்டு அவன் கவனத்தை கொண்டு வரான் ஓ அப்பா மினிஸ்டில வேலை பாக்குறார அப்பா ஆமா ஆமா ஓ சும்மா அப்ப வெளில சுத்தி பாக்க வரும்போது சும்மா அந்த எங்க தலைவரோட சொல்லி பாத்தியாப்பா இல்ல தெரியாம வாய் தவறி வாய்த்தவரியா அவனுக்கு தலைவரை எதிர்த்து போராடுற வந்தா அந்த பேரை சொல்லுவான் ஆர்டர் ஆஃப் பீனிக்ஸ் தான் அது வேலை செய்யறவங்க தான் அந்த பேரை சொல்லுவாங்க எனக்கு நல்லா தெரியும் நீ அப்பாக்கு தெரியாம ஆர்டர் ஆஃப்ல வேலை பாப்பியா அப்படிலாம் இல்ல தயவு செய்து நீ சொன்னது உழும்பு எரிச்சாங்க அவனோட நினைவுகள் தவறாம அன்சை போகாம இங்க இருக்குன்னு பாத்துட்டு இருக்கான் இங்க ஜாக்கிரதையா பதில் சொல்லுங்க பாருங்க நியூஸ் பேப்பர் பாருங்க நீ நியூஸ் பேப்பர் ஓடிக்கொண்டு வர பாருங்க போட்டோ பாட்டருடன் சுத்தொண்டிருக்கும்ளை பிடிக்க வேண்டும் போட்டோ இந்த நியூஸ் பேப்பர்ல இருக்க போட்டோ மாதிரியே மூஞ்சிருக்கே அவ பதக்கத்துலேயே அவதான் காட்டி கொடுத்துச்சு இங்க அவசரத்துல ஹேரியோட முகத்தையும் ராணுவ முகத்திலையும் அவசரமா ஏதோ ஒரு மந்திரத்தை வச்சு மாத்திட்டா ஆனா அவ முகத்தை மாத்த முடியல அதுக்குள்ள வந்து பிடிச்சிட்டாங்க எழுத்துட்டாங்க நம்ம பாட்டை பிடிச்சிருக்கோம் அடி பாட்டர் பிடிச்சிட்டோம் இது சாதாரணமான விஷயம் இப்படி மாறிச்சு அப்படிலாம் இத பாருங்க இத கிடைச்சிருக்கு பாருங்க அம்மா இவன் போட்டு கிளாஸ் எங்க பாட்டுறா இதோ கிளாஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு டென்ட்டுக்குள்ள சோதனை மன்னிந்த எடுத்துட்டுறாங்க அத மூஞ்சில மாத்துக்கடா கிரே பேக்கா மூஞ்சில மாற்றான் இது அவனா இல்லையான் எப்படி கண்டுபிடிக்கிறது மூணு பேர் தான் இருக்கிறாங்க அந்த நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்க மாதிரி இத பாருங்க இது ஒரு கத் வாள் கிடைச்சிருக்கு இது கிடைச்சா முடிஞ்சு போச்சு இருட்டா இருக்கனால கண்டுபிடிச்சிடணும் அல்ல கிரை எழுதி இருக்கிற என்ன சொன்ன ஓ பேரு டட்லி நீ ஸ்லைத்தர் சேர்ந்தவன் என்னென்ன பொய்யெல்லாம் சொன்ன இவன் பாட்டே தாண்டா இத என்னடா கத்தி இல்ல எங்க அப்பா கிட்ட வாங்கியிருந்தேங்க சும்மா சுத்தி பார்த்திருக்கும்போது மரங்கள் எல்லாம் வெட்டி சமைக்கிறதுக்காக மரங்களை வெட்ட வேண்டியிருக்கும் அது என்ன பாப்பன் எத்தி பிடிச்சுக்கிறோ எங்கப்பா இவன் ஒப்படைக்க போறோம் மினிஸ்டரியில் தானே பைத்தியக்காரா அங்க கொடுத்தா இப்பதான் கொண்டது மாதிரி இவன் தலைக்கு பத்தாயிரம் காலியின்ஸ்ல இருந்து பத்து லட்சம் காலியின்ஸ் மாத்தினாங்க எங்க ஒப்படைச்சா கிடைக்கும் அங்க ஒப்படைக்க போறோம் அவங்க நம்ம மேல்பாயோட டஞ்சன் வீட்டுலதான் இருக்கிறாங்க அங்க ஒப்படைக்கிறோம் சீக்கிரம் எல்லாரும் வாங்க அங்கையா அங்க போய் என்ன போச தீயசுலின் தலைவன கூப்பிட போறியா அத கூப்பிட சக்தி எனக்கு இல்லைன்னு உனக்கு தெரியாது பைத்திக்காரா நம்ம அங்க போய் ஒப்படைக்க வேண்டிய இடத்துல ஒப்படைக்கிற வேண்டியவங்கிட்ட ஒப்பிடைச்சிட வேண்டியதான் சீக்கிரம் எல்லாரும் வாங்க ஹாரி பாட்டர் பிடிச்சு கிரே பேக் அப்படியே இன்னொரு பக்கம் ஹெர்மியானி ராணியின் பிடிச்சு டிசாப்பரேட் ஆகுறாங்க அங்க மேல்ஃபிராய்ட வீட்டுல யார்கிட்ட போய் ஒப்படைக்க போறாங்க வாழ்டமோட் யாரை தேடிட்டு இருந்து என்ன பொருளை கறக்க போறான் தொடரும்